மாச்சுத்திரம்மோபன மாஹம் ப்மராம் समा ब्रह्मनिराकरोत् समा ब्रह्मनिराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणमस्तु रा अनिराकरणं वेअस्तु अनिराकरणं वेअस्तु तदात्मनि निरतेय समा निरतेय उपनिषद सुधर्माह समा उपनिषद सुधर्माह तेमये संतु तेमये संतु तेमये संतु ம்ாாம மவிஞா விதி கலம் நுவவா ச ஆதேஷோ மருண்மய வி சாரம்மணம் விக்கோ நாம சத்தியம் லோகமணி सर्वं लोहमयं वाचारं विकारो வாம்போ सर्वं சியம் எோம்காசம் விஷ மேயம் கிருஷ்ணா சித்தம் சோமிய சேஷோ உலகராஹ பித்த தன்னுடைய மகனேதேத்து அவன் மிகவும் கர்வமடைந்திருந்ததை பார்த்து உனக்கு ஏக விஜானத்தினால சர்வ விஜானத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய விஜயானம் இருக்கான்னு கேட்டார் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அவர் போட்ட பாஷையெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிற பாஷை அப்படியே அர்த்தம் பண்ணால் நமக்கு புரியாது உபரிஷத்து எல்லாமே என்ன சொல்வது பூடகமாக பேசுறதுங்கிறோம் இல்லையா கூடமாகவே பல விஷயங்களை சொல்றது வியாக்கியானக்காரர்கள் மற்றவங்க விளக்கறதுனால தான் ஓரளவுக்கு நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே எதை கேட்டால் கேட்கப்படாதது கேட்கப்பட்டதாகிறதோன்னு சொன்ன வார்த்தையினுடைய சாரம் என்ன ஏக விஜானேன சர்வ விஜானம் தான் விஷயம் அது எப்படி ஏக விஜானேன சர்வ விஜானம் எப்படி முடியும் அதுக்கு தான் திருஷ்டாந்தங்கள் எல்லாம் சொல்கிறார் நீங்கள் விஷயத்தை நான் இப்போ ஒரு வார்த்தை போடுறேன் அலை வகுப்புல எல்லாம் போடலை இப்போ போடுறேன் ஏக காரண விஜானேன சர்வ காரண விஜம் விஜாத்தம் சாத் அப்படி போட்டு இது போட்டா இன்னும் கிளாரிட்டி வரும்னு நம்புறேன் ஏக காரண விஜ சர்வகாரண விஜானம் பவதி இப்போ ஏக காரண விஜானேன சர்வ காரண விஜானம் பவதினர்த்தம் ஒரு பொருளுடைய காரணத்தை தெரிஞ்சுண்ட அந்த பொருளுடைய காரணம் தான் எல்லா பொருளுக்கும் காரணம் புரிஞ்சுக்கலாம் ஒரு பொருளினுடைய ஒரு பொருளினுடைய மூல காரணத்தை சர்வஸ்து மூல காரண ஜிதான் விஷயம் இது இப்படி வந்து இப்படி சுத்தி தொடர்ற ஒரு பொருளுடைய மூல காரணத்தை தெரிந்தால் எல்லா பொருளுக்கும் மூல காரணத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படி போடாம முதல்ல மூல காரணம் சப்தத்தை உபயோகப்படுத்துறேன்னு வச்சு சாதாரணமா என்ன சொல்லின்னு இருக்கும் காரண விஞ்ஞானேன சர்வம் காரியம் விஜாத்தம் பவத்திங்கிற காரியம்னு சொல்றத விட காரணம் போட்டால் சௌரியமாக இருக்கு அப்புறம் ஏன் காரண காரியங்கிறது அப்புறம் சொல்கிறேன் அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் என்னதுன்னு கேட்டால் இந்த ஒரு மூணு உதாரணம் சொல்லிவிட்டார் ஒரு உதாரணம் வந்து மிருத்விகாரம் மிருத்காரண விஜ்ஞானேன மிருத்காரியம் சர்வம் ஜாத்தம் பவதி அப்புறம் அதே மாதிரி ோமணிவிஞானோஹமயம் விவாதி திருஷ்டாந்த அது மாதிரி நகனா காரணவிஞானாயியான விஞ்ஞா சார் மூணு திருஷ்டாந்தது அனைக்காந்த உதன அநேக்க திருஷ்டாந்த உபபாதனம் பல திருஷ்டாந்தங்களை சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த மூலப்பொருளும் அநேக காரியங்களுக்கு அனுசியூத்தமா இருக்கு இதுல வந்து மண்ணு காரணம் மண்ணால் பாத்திரங்கள் எல்லாம் காரியம் இது புரியுது ஒண்ணு இந்த மண்ணு காரியமா காரணம் ஆக்சுவலா பார்த்தா மிருத்து வந்து காரணமா காரியமா மூல காரண திருஷ்டில இதுவும் காரியம்தான் வச்சுட்டு திருஷ்டாந்தம் பேசிட்டு இருக்கு ஆகவே மண்ணும் கூட காரியம்தான் பிரம்மனை காரணமா சொல்ற போது மண்ணும் காரியம்தான் ஆனா நம்ம என்ன நம்ம அனுபவத்தில் காரியம் தெரியறதா காரணம் தெரியறதா நம்ம அனுபவத்தில மூல காரணம் இருந்தும் தெரியல கவனிக்க முடியல நமக்கு புத்தி அதுல போக மாட்டேங்கிற நமக்கு அனுபவத்துல இல்லாததையா சாஸ்திரம் சொல்லி தருது அனுபவத்துல இருக்கிறது தான் சொல்லி தருது இருந்தாலும் நமக்கு அதுல கவனம் இல்லை ஆகையினால் என்ன பண்றது சாஸ்திரம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிற காரியத்துக்குள்ளேயே இருக்கிற காரிய காரணம் வச்ச நமக்கு தெரிஞ்சிருக்கிற காரியக்குள்ளையே இருக்கிற காரிய காரணம் வியவஸ்தே ஒரு ஆங்கிளில் பார்த்தா காரணம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா காரியம் மண் அப்படித்தானே மண்ணாலான பாத்திரங்களுடைய காரியத்தின் கோணத்தில் பார்த்தால் மண் காரணம் மண் பாத்திரங்கள் எல்லாம் காரியம் ஆனால் மூல காரணத்தை பார்க்கற போது மண்ணும் காரியம்தானே ஏன்னா நமக்கு அனுபவத்தில் காரியம்தான் இருக்கு தெரியறது ஆனா அந்த காரியத்துக்குள்ளே இருக்கிற காரண காரியத்தன்மையை சொன்னோமான மூல காரணத்தை புரிய வைக்கலாம் அதுக்கு உபனிஷத் முயற்சி பண்றது ஆகவே நம்ம இந்த திருஷ்டாந்தத்தில இருந்து இப்ப இப்ப நம்ம காரியமா இருக்கோம் நம்ம அம்மா அப்பா காரணம் நம்ம அம்மா அப்பா காரியம் அவங்க அம்மா அப்பா காரணம் இப்படி காரண காரிய தொடர்ச்சிங்கிறது இருந்துட்டே இருக்கு அனுபவ பிரமாணத்தை விட யுக்தி ஒரு தர்க்கம் புரியறதுக்காக சொல்ற அப்ப இந்த மூணு திருஷ்டாந்தையே சொல்லிட்டு திருஷ்டாந்தத்திலையும் மூல காரணம் இருக்கு இல்லையா மூணு திருஷ்டாந்தத்திலையும் மூல காரணம் அனுசயூதமா இருக்கா இல்லையா அனுசயூத்தம்னா என்ன தொடர்ந்து இருக்கு இப்ப தங்கத்திலையும் மண்ணிலையும் இரும்புலையும் மூல காரணம் வியாபிச்சிருக்கு அதை மறக்க முடியாது ஆகையினால மூல காரணத்துக்கு அநேக காரியங்கள் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது விவர்த்தோபாதம் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மூணு திருஷ்டாந்தம் மூணு திருஷ்டாந்தத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது ஒரு விஷயம் மூல காரணம் விவர்த்த காரணம் மூல காரணம் விவரத்தாரணம்னா என்ன எல்லா டெக்னிக்கல் வேர்டா இருக்கு மூல காரணம் விவர்த்த காரணம்னா என்ன அர்த்தம் மாறாத காரணம் தன்னை தன்னை வந்து அபரிணாமி காரணம் விவர்த்த காரணம் பால் தைரா மாறுற மாதிரி மாறல பால் அழிஞ்சு தயிராறுது அது மாதிரி தங்கம் அழிஞ்சு நகையாகலை தங்கம் அழிஞ்சு நகையாதனால தங்கம் நகைக்கு விவரத்த காரணம் பால் அழிஞ்சு தயிராகிறதுனால தயிருக்கு பால் பரிணாம காரணம் புரிஞ்சுங்க ஆனா இந்த பரிணாம காரணம் பரிணாம காரணத்துக்கே மூல காரணம் என்ன தெரியுமோ விவரத்த காரணம் அதனால சாஸ்திரத்தில் இப்படி ஒரு விவஸ்து மாறுறது இல்ல அவஸ்தான் மாறுறதுன்னு சொல்லுவோம் வஸ்து பேதம் காரணத்துக்கும் காரியத்துக்கும் இருக்கிற பேதம்ங்கிறது வஸ்து பேதம் இல்லை அவஸ்தாபேதம் நிலையில் மாற்றமே தவிர பொருளில் மாற்றம் இல்லை பொருளில் மாற்றம் இல்லை நிலையில் மாற்றம் நிலையில் மாற்றம் தோற்றம் நிலையில் மாற்றம் ஒரு தோற்றமேனா இந்த இடத்துல திருஷ்டாந்த சர்வகாரிய விஜயானம் அப்படிங்கிறது சர்வ காரண விஜம் சக்திக்கு காரணம் என்னது மண்ணு குடத்துக்கு காரணம் என்னது மண்ணு அதெல்லாம் தானே எல்லா எல்லாத்திலயும் என்ன ஒரு குடத்துக்கு எது காரணமோ எல்லா குடத்துக்கும் காரணம் புரியுறது இல்லையா அது மாதிரி ஒரு பொருள்ல இருக்கிற ஒரு பொருள்ல இருக்கிற மூல காரணம்தான் எல்லா பொருளுக்கும் மூல காரணம் அது மண்ணா இருக்கலாம் மரமா இருக்கலாம் உபனிஷத்தோட பாஷையில சொன்னமான பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒண்ணுதான் ஆகாசத்துக்கு மூல காரணமும் காற்றுக்கு மூல காரணமும் ஒன்றே ஆகாசம் காற்றுங்கிறது என்னது அவஸ்தா பேதா தூதா ஆகாசா அஸ்தி அஸ்தி அந்த சத்து தான் சொல்ல அதி வாயு அலம் அஸ்தி அக்னி அஸ்தி பிதி அஸ்தி ஓஷதய சந்தி தெரிஞ்சுக்கணும் ஆஹ என்ன ஓஷதையா அஸ்தின்னு சொல்லிடக்கூடாது ஓஷதய சந்தி மனுஷிய சந்தி மிருகா சந்தி அந்த சத்து இருக்கேன்னு சொல்றோமே அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோமே அதத்தான் சாஸ்திரம் சொல்ல போறது வரப்போறது ஆக சத்வி சர்வ காரணம் சொன்னாலும் சரி சர்வசிய காரணம் சர்வமா ஏக்கமா சர்வசிய காரணம் அநேகமா ஏக்கமா அநேகசிய காரணம் ஏக்கமா அநேகமா அநேக்கமா இருக்கு காரணத்துக்கு வேற காரியம் உண்டோ அந்த நியாயம் வேறியம் இல்லை மூல காரணத்துக்கு வேற காரியம் இருக்க முடியுமா முடிய காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லைங்கிற ஞான நியாயத்தினால அநேக்கங்கிறதே கிடையாது முழுக்க வியாபிச்சிருக்கிறது ஏக்கமா அநேகமா அநேகம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது ஏக்கமா அநேகமா புரியுறது பாத்தீங்களா இதுதான் அத்வைதம் அநேகம் முழுவதிலும் வியாபித்திருப்பது ஏக்கமே ஏக்கத்துக்கு வேறாக அநேக்கம் இல்லை என்பதால் அநேகம் ஏக்கமே ஏக்கத்துக்கு வேறாக அநேகம் இல்லை என்பதால் அநேகம் ஏக்கமே அப்ப அநேக்கம் பதம் ஏன் வர்றதுன்னு அதுதான் வாசாரம்பணம் நாமதெய்யம் ஏக்கமித்தியேவ சத்தியம் வாசாரம்பணம் மாற்றம் இருக்கே இதுதான் பம்மாத் ஏமாத்து ஏமாத்து நம்ம இதுல போய் மூழ்கின்னு உட்கார்ந்து எத்தனை விதமா விவகாரம் பண்றோம் ஓய மாட்டேங்கிறது ஓயவே மாட்டேங்கிறது அதாவது ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குளே விழுந்து கொண்டே இருக்கும் இப்ப இருக்கிறது ஒன்னா நிறையவான்னு கேட்டேன் என்ன சொல்றது ஒன்று தான் அப்போ காரண விஜயின் சர்வசிய காரிய காரண விஜானம் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க காலம்பறை தியான கிளாஸ் முடிஞ்ச யூஸ் பண்ணலாம் இதேதான் அப்போ மந்திரத்தை முடிச்சுடுவோம் இல்லாட்டி முடியாது ஹே சௌமிய ஒரு ஒரு நான் திரும்ப ஒரு தினம் சொல்லிவிடுறேன் யதா ஏகேன மிருட்பிண்டேன நீங்கள் இப்படி போட்டுக்கணும் நான் வந்து உங்களுக்கு பத இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஒரு ஐயா சொன்னார் பொழிப்புறையாவது தமிழில் அழகு தமிழில் சொல்லுங்களேன் அப்படின்னர் நான் வந்து அதை எழுதி அப்புறம் கொஞ்சம் வேலை பண்ணணும் அதுக்கு ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் மிருண்மயம்னாத் மிருத்விகாரம் மிருத்யம் ஏகேன மிருதிண்டேன காரணேன ஏகேன மிருதிண்டேன காரணேன இல்லாட்டி இந்த பிண்டம்ங்கிறதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒரு காரியம்னு எடுத்துக்கணும் ஒரு மண்ணாலான ஒரு காரியத்தில் இருக்கும் மண்ணை ஆராய்ச்சி பண்ணினால் மண்ணாலான ஒரு பொருளில் இருக்கும் காரணமாகிய மண்ணை தெரிந்து கொண்ட மண்ணாலான மற்ற காரியங்களுக்கெல்லாம் மண்ணே காரணம் என்பதை புரிந்து கொள்வதை புரிந்து கொள்வதை ஒரு பொருளில் இருக்கும் மூல காரணத்தை தெரிந்து கொண்டால் எல்லா பொருளுக்கும் உள்ள மூல காரணத்தை தெரிந்து கொண்டதாக ஆகிவிடும் அப்படின்னு போட்டு புரிஞ்சுக்கணும் இது மனசு அதையே போக்கஸ் பண்ணணும் இந்த ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருள் மனசில் விளங்கினா அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அதனால இந்த பாஹ்ய விற்பி இல்லாமல் ஏகாகிரத்தை இருந்தால் இது புரிஞ்சுடும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆஹா மிருத்பிண்டேனங்கிறத கூட நான் என்ன நினைக்கிறேன் ஏகேன மிருத் அந்த அதாவது ஒரு பிண்டம்ங்கிறது இந்த இடத்துல காரியமாக எடுத்து பிண்டங்கிறது காரியம் மிருத் காரியேன அப்படி கூட சொல்லல ஏக்க ஒரு ஒரு மிண்டத்துல இருக்கக்கூடிய மிருத்த அறிஞ்சு கொண்டால் சர்வம் மிருதாரியம் சர்வானி மிருப்பிண்டானி போட்டுக்கலாம் தப்பு எல்லா மிருதிண்டத்தினுடைய காரணத்தை தெரிந்து கொண்டதாக ஆகும் ஆகவே என்ன சொல்றாரு விக்காரகா வாசாரம்பணம் நாமதேயம் அப்படி போட்டு விகாரகா சர்வே விகாரம் ாம சொற்படிக்குரிய பெயர்ம ம ஜான் போடணும் என்று தெரிந்து கொள்வாயாக மண்ணு மாத்திரம்தான் உண்மை அந்த பானே சட்டிங்கிற சொல்லாம் ஒரு தோற்றம் உண்மை அல்ல அந்த சொல்லுக்கு இருப்பே இல்லை அதை வச்சுன்னு நம்ம என்ன சொல்ல போறோம் பிரம்ம ஒரு சொல்லுக்குத்தான் இருக்கு சொல்ல போனா இருப்பே பிரம்மம் இருப்பதெல்லாம் தோற்றமே விவகாரமும் எல்லா விவகாரமும் ஒரு தோற்றமே துவைத்தம் அனைத்தும் மாய தோற்றமே அதேதான் நீங்க அடுத்ததுக்கும் போட்டுக்கணும் ரெண்டுக்கும் போட்டுக்கணும் ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் விஜாத்தம் சாத் விக்கார வாசாரம்பணம் நாமதேயம் லோகம் ஏவ சத்யம் அடுத்தது என்னது ஏகேன நக நிகம் காஷ்ணாயசம் விஜாத்தம் சாத் இப்படி போட்டுவனே ஒரு பொருளின் காரணத்தை தெரிந்து கொண்டால் எல்லா பொருளின் காரணத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகிறது மற்ற பொருள்களின் பெயர்களெல்லாம் வெறும் சொல் மாத்திரமே உண்மையில் பொருள் மட்டுமே உண்மை பொருள் மட்டுமே உண்மை பொருளின் வேற்றுமைகள் ஒரு மாயத் தோற்றமே இதுதான் கருத்து இதனுடைய விளக்கங்கள்லாம் பிறகு வரப்போகிறது நமக்கு திரும்பவும் நீங்க இந்த திருஷ்டாந்தத்தை மனசுல வச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கணும் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுதான் அடிக்கடி சொல்லுவோம் காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியத்தை காரணத்துக்கு வேறாக இல்லை என்று அறிந்து கொண்டு நீக்கிவிடு காரியத்தை நீக்கிவிட்டால் காரணம் என்ற சொல்லுக்கும் கூட பொருள் இல்லாமல் போய்விடும் பிறகு மெய்பொருள் மட்டுமே எஞ்சி இருக்கும் எப்பொருள் இதெல்லாம் தான் இந்த ஒரு திருக்குறள் எதுல வேணாலும் அப்ளை பண்ணலாம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும் சத்தியத்தை தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் மித்யாவை மதிக்காதேன்னு அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு மித்யாவ சத்தியம்னு நினைச்ச சம்சாரி ஆயிடுவேன் சத்தியத்தை சத்தியம்னு புரிஞ்சு நிட்டுயானா முக்தன் ஆயிடுவேன் அப்போ சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன திருக்குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மிச்சியாவை மதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன குரல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு திருக்குறளை வச்சுட்டே வேதாந்தம் சொல்லிட்டோம் பாருங்க வேதாந்தம் படிச்சாதான் திருக்குறள் புரியும் திருக்குறள் புரிஞ்சா வேதாந்தத்தை ஈஸியா சொல்ல முடியும் அந்த உபதேசம்னா எந்த உபதேசம் ஏக விஜான சர்வ விஜயான திருஷ்டாந்தாக இந்த திருஷ்டாந்தத்தின் மூலமாக நீ அதை புரிந்துகொள் ஏக விஜான சர்வ விஜான முடியுமாங்கிற சந்தேகம் அப்படி இருக்கிற போது ஒன்ன தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்றீங்களே அது எப்படி சாத்தியம் அப்படின்னா எக்ஸாம்பிள் இருக்கேன் ஒன்னு தெரிஞ்சுனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு ஆமாமா இருக்குன்னு அது மாதிரி தான் அதுவும் இது மாதிரி தான் அதுவும் அப்படி சொல்லி ச ஆதேசி முடிஞ்சு போச்சு இவாச்ச அடுத்த மந்திரம் நவை நூனம் பகவந்திஷு इति எத்தேத்த வேதிஷன் கம் நியன்ஸ்வீத்து தோமியே नूनं நூன ते इति வேதவேஷியன் கதம் மேனாவே தவீத்து தோமியேதி இது ஸ்வேதகேத்துடைய வாக்கியம் ஏத்து பேசுறான் இத்தனை நேரம் யார் உபதேசம் பண்ணினா உத்தாலக்கர் ஸ்வேதகேத்துவோட அப்பா இருந்த ஒரு விஷயம் தெரியுது சன்னியாசிகள் தான் உபனிஷத் படிக்கணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா உபநிஷத்துல இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் சன்னியாசிகள் உபனிஷத் படிக்கணும் என்ன சன்னியாச புத்திங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக ஆனால் இதில் படி பாருங்க இருபத்தி நாலு வயசு பையனுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த வித்தியா இது அப்பெல்லாம் நம்மளாம் எப்போ படிக்கிறது இப்போ இருபத்தி நாலு வயசு நச்சுக்கேதான் எத்தனை வயசு ஓ அதனால இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் சொன்னாலே உங்களுக்கு புரியும் இதெல்லாம் இப்போ படிக்கிற விஷயம் இல்லை இது பகவானே இவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கார் நம்மளாம் மோட்சம் அடையப்படாதுங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு என்ன இப்போவே நீ இந்த வேதாந்தமெல்லாம் படிக்காத நான் அதை சொல்கிறது ஒன்றும் இல்லையா அப்புறம் படிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னோம் இனிமேல் நீ படித்து உருவிட போறியாகும் நம்மளை எப்படியும் படிக்க விட மாட்டாங்க அதனால அவங்கள்ட்ட எல்லாம் போய் இதை பற்றி கேட்டுருக்கக்கூடாது எந்த வயசில் இப்போ நச்சிக்கேசு ஏழு ஒன்பது வயசில் படித்தாங்கிறது பார்க்குறோம் அதனால் எந்த வயசாக இருந்தாலும் சரி கிருஷ்ணர் சொல்கிறார் கீதையில் கடைசி காலத்துலேயாவது இதை படித்து ஒருத்தர் மோட்சம் அடையப்படாத அஸ்தித்வாசியம் அந்த காலே போய் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அதில் கடைசி காலத்துலையாவது ஒருத்தர் அப்படியாவது படிக்கிறானே அந்த மட்டுக்கு சந்தோஷம் இளமையில் படித்தா ரொம்ப நல்லது இல்லை வயசான காலத்திலையாவது படித்தா ஜென்மாவிலேருந்து விடுபடலாம்னு அர்த்தம் இப்போது ஸ்வேத கேத்து நான் நினைக்கிறேன் அப்பா அவங்களுக்குலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க மாட்டாங்களா சொல்லிருக்க மாட்டாங்க அதாவது நீ போய் அவங்கள்ட்ட திரும்ப அனுப்பிச்சுட்டா என்ன பண்றது இப்ப தான் வீட்டுக்கு வந்திருக்கான் ஆகையினால தீர்மானமா சொல்லிவிட்டான் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆகையினால உங்களுக்கு தெரியுங்கிறது நீங்க பேசுற போதே தெரியுது அதனால எதுக்கு அங்க போகணும் நீங்களே சொல்லி கொடுத்த இதுதான் இந்த மந்திரத்தோட சாரம் இது நமக்கு இந்த பாஷையில் சொன்னால் புரியுறது ஆனால் மந்திரத்தோட பாஷையில் பாருங்கள் புரியுமான்னு பாருங்கள் தேகவந்த ஏதத்து நூனம் ந அவதிஷு நைவ இந்த வை இருக்கிறதுனால நம்ம போட்டுக்கலாம் நவை நூனம் பகவந்தா பூஜாவா மம ஏ தே ஏதத்து எது பவதுப்தம் வஸ்து ந அவதிஷு ந நூனம் நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நூனம்னா நிச்சயம்னு அர்த்தம் நூனம் மனிஷா மம நூனம்னு சொன்னால் நிச்சயம் அர்த்தம் நான் நினைக்கிறேன் நிச்சயமா அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருந்தா எனக்கு ஏன் சொல்லிக் கொடுத்துருக்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இதை ஏன் சொல்லிக் கொடுக்கல எனக்கு என்னுடைய குருமார்கள் என்னுடைய குருமார்கள் பூஜைக்குரியவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் அர்த்தம் தே பகவந்தா ஏதத்து ந அவதிஷு என்னுடைய குருமார்கள் இதை அறிந்திருக்க மாட்டார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது நிச்சயம் நூனம் நூனம் நீங்க சொல்லிக் கொடுத்தது ஏத்தின அர்த்தம் தங்களால் சொல்லப்பட்ட இந்த ஏக்க விஜானேன மறக்கக்கூடாது ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிவது அதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்றுதான் நான் உறுதியாக நினைக்கிறேன் சரி அது எப்படி உனக்கு தெரியும்னா அண்மைய வெத்திரேக்கம் தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்களா எனக்கு சொல்லிக் கொடுக்கல அதனால அவங்களுக்கு தெரியல எப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்காதனால அவங்களுக்கு அது தெரியல எ ஏதது அவேதிஷ்யன்னு இதை அறிந்திருந்தார்களே ஆனால் கதம் மே நான் அவக்ஷன்னு அவர்கள் ஏன் எப்படி எனக்கு இதை சொல்லிக் கொடுக்காமல் போனார்கள் இது தெரிஞ்சுக்கணும் கதம் மே குணவத்தை பக்தாய சங்கராச்சார சுவர் நான் ரொம்ப குணவான் பக்தன் அணுகதாய நான் ரொம்ப முறைப்படி அணுகியிருக்கேன் அவர்கள் எனக்கு ஏன் சங்கராச்சார சில இதெல்லாம் ரொம்ப அழகாக சேர்க்கிறார் இதில் கதம்மே குணம் மேன எனக்கு எப்படிப்பட்ட எனக்கு குணவானாகிய எனக்கு பக்தி உள்ள எனக்கு முறையாக அணுகியுள்ள எனக்கு அவக் ந அவ மாட்டார்கள் ஏன்னா என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும் ஆகினால் அவர்கள் எனக்கு அதை இருந்திருக்க மாட்டார்கள் தேன மன்னே ந ஆகவே எனக்கு சொல்லிக் கொடுக்காததுனால அவர்களுக்கு இது தெரிந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன் சரி போய் திரும்ப போய் கேடு அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா நான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அனுப்பிச்சுட போகிறாருன்னு நினச்சின்ட்டு என்ன சொல்கிறான் வேண்டாம் இப்போ தான் ரொம்ப தூரம் இது ஞான் வச்சு கூட இங்கே தாமரபரணி கரையிலேருந்து அவன் வந்து நர்மதா நதி கரைக்கு போய் படிச்சிருந்தான்னு ஒரு கற்பனையே பண்ணுவாங்க எங்கேயோ போய் படிச்சிருந்தான்னா என்ன பண்ணுறது திரும்ப போகன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் யார் நடக்கிறது போகிறது இதெல்லாம் நம்ம கற்பனை அது புத்தகத்தில் ஒன்றும் இல்லை அதெல்லாம் என்ன சொல்கிறான் ஹே பகவான் பகவான் ஓ பகவானே வீத்து ஆகினால என்ன சொல்கிறது அவாச்சியமருபாவம் அவாதீத் புனக்குலம் பிரதி பிரேஷணாச்சாரிய சொல்ற அதனால் மறுபடியும் நீங்கள் அங்கே போன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்கிறானா அதா பகவான்ஸ்வேவெ மகியம் தத் வசூ ஏன சர்வ் தவஞ்வீத்து அதனால நீங்க என்ன பண்ணணும்னா தாங்களே அதனை எனக்கு அருளி செய்யுங்கள் உபதேசித்து அருளுங்கள் தத்து மேம் இவ்வாறு இருப்பதனால பகவானே அப்படின்னு பகவானேவ மே தத் பிரவீ தூ தூ ஆனால் தூங்குறது முன்னாடி போட்டுக்கணும் பகவான் இருக்கு இல்லையா தூ ஆனால் அது போயிட்டு போட்டோம் பகவானேவ மே தத்து பிரீத்து தாங்களே பூஜைக்குரிய தாங்களே அதனை சொல்லுங்கள் இத்தி உவாச்ச என்று இவன் சொன்னான் நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவருடனே என்ன சொல்லிட்டார் பாருங்கள் சரி நீ நான் ஒன்று ஒன்று அனுப்பலை சொல்லிக் கொடுக்குறேன் ததாஸ்து தி சோம்ய உவாச்சி ஸ்வேதகேத்துஹூ உவாச்சு சொல்லி நம்ம போட்டுக்கணும் ஸ்வேத்துக்கேத்து பிரார்த்தித்தவான் தத்து பிரவீத்து இவேதகேத்து பிரார்த்தித்தவான் பிதரம் குரும் பிரதி பிரார்த்தித்தவான் தந்தையாகிய குருவை கேட்டான் ததா சோமிய இனிமேதான் இயலா பாடமே ஆரம்பிக்க போகிறது இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு சந்தேகம் பாடமே இனிமேதான் ஆரம்பிக்கிறது ததா சோமிய ஆகட்டும் சோமிய அடிக்கடி இந்த வார்த்தை வருது இனியவனே மகிழ்ச்சிக்குரியவனே அவரும் சொல்ல தொடங்கினார் ஆகவே இந்த ஏழு மந்திரத்தோட இந்த முதல் கண்டம் நிறைவு பெறுகிறது இதுல நாம் பார்த்ததெல்லாம் கதை பகுதி தான் உபதேசம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போறது கதையில என்ன நடந்தது சுவேதகேதுன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் அவங்க அப்பா சொன்னார் குருகுலத்துக்கு போய் படின்னு சொன்னார் படிக்கலைன்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு மதிப்பு கிடையாது பிராமணனாக பிறந்தது வியர்த்தமாயிடும் ஆகினால போய் படினு சொன்னார் அவன் பன்னெண்டு வயசில் போனால் இருபத்தி நாலு வயசுல திரும்பி வந்தான் வரும்போது ரொம்ப கர்வத்தோடு வந்தான் எல்லாம் படிச்சுட்டோங்கிற எண்ணத்தோடு வந்தான் வணங்காமடியா இருந்தான் பணிவு இல்லை அதை பார்த்தா அப்பா என்ன சொன்னார் நீ எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை அறிந்தாயா எதனை கேட்டால் கேட்கப்படாததும் கேட்கப்பட்டதாகுமோ நீங்களே போட்டு அதை தெரிந்து கொண்டாயா அது எப்படி முடியும் ஒன்ன தெரிஞ்சுட்டா அது இன்னொன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா முடியுமே அப்படிங்கிறது மூணு எக்ஸாம்பிள் சொன்னார் மண்ணாலான பாத்திரங்களில் மண்ணே காரணம் என்பதை தெரிந்து கொள்வதை போல தங்கத்தாலான நகைகளில் தங்கமே காரணம் என்பதை தெரிந்து கொள்வது போல இரும்பாலான பொருள்களில் இரும்பே காரணம் என்பதை தெரிந்து கொள்வதைப் போல அந்த மெய்ப்பொருள் ஒன்றை அறிந்தாலே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகுமே அதுதான் அந்த உபதேசம் அப்படின்னு இந்த உபதேசத்தை அவங்க எனக்கு பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குமாங்கிறது எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு உறுதியாக சொன்னான் உடனே அவர் என்ன சொன்னார் பரவாயில் உள்ள போய்டு அனுப்பிச்சிடுவாரோங்கிற எண்ணம் சங்கராச்சாரியர் போட்டிருக்காரு அப்போ இல்லை நீங்களே அதை சொல்லிவிடுங்களேன் பகவானே தத்து பிரபீத்து அந்த வஸ்துவை ஏக விஜானத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன்னு சொன்ன உடனே பரவாயில்ல நமஸ்காரம் பண்ணு உட்கார் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சுட்டார் இதோட இந்த முதல் கண்டம் நிறைவு பெற்றுவிட்டது இனி உபதேசத்தை தொடங்குகிறார் இப்போ தான் சத்வித்யா தொடங்குறது நல்லா மூளையை தீட்டிக்கணும் நான் நிறைய விஷயங்கள் வரப்போகிறது நல்லா பொறுமையாக படிப்போம் சோமீத் தைக்க அசேவ் ஆசீமேவ் தச सज्जायत इदमग्र इदमग्र आसीत आसीत சோமேவ்விர இத்தேரம் நம்ம படிச்சதெல்லாம் சிம்பிளா சொன்னதுதான் ஏக விஜயான உபனிஷத்துல விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஹே சோமிய இதே சோமிய இனியவனே அன்புக்குரியவனே இதம் இதம் அன்புக்குரிய இது சொன்னா இவை அனைத்தும் இவை அனைத்தும் அக்ரே அக்ரேனா என்ன அர்த்தம் இந்த காரியம் தோன்றுவதற்கு முன்பு காரியம் தோன்றுவதற்கு முன்பு காரியம் தோன்றுவதற்கு முன்பு என்ன இருந்ததுன்னா சத் ஆசித் சத்து இருந்தது சத்துன்னு சொன்னா ஞாபகம் இருப்பு இதுதான் சத்வித்யா ஆரம்பம் சத்தேவ ஆ சத் ஆசீத் இது ரொம்ப முக்கியம் ஒரு வார்த்தை ஏவ ஏவங்கிறது ரொம்ப முக்கியம் சத்தியமேவ ஜெயத்தே மாதிரி அவதாரணார்த்தம் சத்து தான் இருந்தது இப்ப என்ன இருக்குன்னா இப்பவும் சத்து இருக்கு ஆனா காரியத்தோட சேர்ந்து சத்து இருக்கு ஆனா காரியம் உண்டாகிறதுக்கு முன்னால சத்து மாத்திரம்தான் இருக்கு சன்சீத்யாத் துமான் தூக்கத்துல எப்படி இருக்கோமான சன்மாத்திரா இருப்பு மாத்திரமா இருக்கோமா தூக்கத்துல அப்புறம் மற்ற நேரத்துல எதோட இருக்கும்னா இருப்பதோடையும் இருக்கோமா இருப்பதோடும் இருக்கிறோம் விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்தில் இருப்பாக மட்டுமே இருக்கிறோம் எதெல்லாமோ சேர்ந்து இருக்கு விழிப்புலையும் கனவுலையும் சேர்ந்து நம்ம கூட இருக்கு ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல நான் மாத்திரம் இருக்கு என்னோட எதுவுமே சேரலை நான்கிற சொல்லு கூட சேரலை இல்லையா தூக்கத்துல நான்கிற சொல்லு இருக்கோ எப்போ முழிக்கிறோமோ எப்போ இந்த பா இந்திரியங்கள்லாம் விவகாரம் பண்றதோ எங்க விவகாரம் பண்றது எல்லாம் பேத பேதமயமான இந்திரியங்கள் பேதமயமான வஸ்துக்கள் எல்லாம் பேத விவகாரம் ஒரே துவைத்தமோ துவைத்தமோ வேற்றுமையோ வேற்றுமையோ கேளுங்கோ கேளுங்கோ கேட்டுட்டே இருக்கோங்கிறாங்க அது மாதிரி வேற்றுமையோ வேற்றுமையோ வேற்றுமையோ வேற்றுமை பேதமோ பேதம் அதுதான் ஒரே குழப்பம் ஒண்ணுல குழப்பமே இல்லை நம்ம நினச்சுருக்கோம் இதுதான் குழப்பமா இருக்குன்னு துவைதத்தில் குழப்பமா அத்வைதத்தில் குழப்பமா குழப்பத்துக்கு குறைஞ்சது ரெண்டு வஸ்து வேணுமா வேண்டாமா ரெண்டு வேணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குறைஞ்சது ரெண்டாவது குழப்பத்துக்கு குழப்பமே இல்லாம இருக்கிறது அத்வைதத்துல குழப்பத்துக்கு எங்க இருக்கு அவ அவசமே இல்லையே அதான் சொல்றது சதேவ ஆசீத் இப்ப வந்து என்ன சொல்றது இந்த மிருதேவ ஆசீத் இப்ப வந்து ஸ்வர்ணமேவ ஆசீத் கார்ஷாயசமேவ ஆசீத் அதாவது தங்கத்த நகையில நகையை உண்டு பண்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது தங்கம் மட்டுமே இருந்தது கம்மல் இல்லை செயின் சங்கராஜர் பெருசா சொல்லிட்டார் கட்டகம் முக்கூட்டம் சொல்ற ஆண்கள் போட்டுக்கிறது எல்லாம் பெண்கள் போட்டுக்கிறதே சொல்ல மாட்டேங்கிற ஆண்கள் போட்டுக்கிறது தானே கட்டக்கம் கட்டகம்ங்கிறது அப்புறம் வந்து முக்கூட்டம் கட்டக்கம் முக்கூட்டம் எல்லாம் சொல்றாரு அவர் ராஜாக்கள்லாம் போட்டுக்கிறது இந்த காலத்துல எல்லாரும் போட்டு திரிவாங்களோ இன்னொத்தில இருந்ததுல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா ஒரு கிரீடம் இருக்கும் இல்லையா இந்த சினிமாவிலாம் காட்டுறாங்க ஒன்னும் இல்லாடி துணி இல்லையாவது ஒரு கிரீடம் இருக்கும் சதேவ ஆசி ஆசித்துங்கிற சப்தம் இந்த பாருங்க நிறைய இருக்கு அக்ரே ஆசித் ஏவ இல்ல ஒன்னொன்னு முக்கியம் பஞ்சதசிக்காரர் ஒன்னொன்னு அக்கு வேற அலசனர் அக்குவேற அணிவரே அலச அலசி சொல்றார் காரியா சத்துக்குறத்துக்கு அர்த்த தோன்றுவதற்கு முன்பு சத்து மட்டுமே இருந்தது இன்னொரு நீங்க ஞாபகம் இந்த ஜகத்து முழுக்க காரியம் இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்பு படைப்பாகிய காரியம் தோன்றுவதற்கு முன்பு படைப்பிற்கு முன்பு என்ன இருந்ததுன்னா சத்து மாத்திரமே இருந்ததுக்காக இருந்ததுங்கிறதும் சத்து ஒண்ணுதான் அப்ப சத்து இருந்ததுன்னு சொன்னா அந்த சத்துக்கு ஒரு சத்து அந்த சத்துக்கு இன்னொரு சத்து எங்க போய் முடிக்கிறதுக்காக நமக்கு வார்த்தை புரியணுமே வேற வழி இல்லை இருப்பு அப்படின்னு சொன்னா ஏதாவது புரியுமோ கொட்டையா இருப்பு அப்படின்னா புரியாது இருப்பு தான் இருந்தது அப்ப இருந்தது வேற இருப்பு வேறப்படாது இருப்பே இருந்தது புரியறதுக்காக சொல்றேன் என்ன இருந்ததுங்கிறது தாற்பயம் கிடையாது விஷயம் புரிஞ்சாச்சுன்னா வாய மூட வேண்டிதான் ஏக்கமேவ அத்விதீயம் இரண்டற்றதாக இருந்தது அதுல வேற்றுமையே கிடையாது அது இன்னொரு வார்த்தை ஏக்கம் ஏவ ஒன்னுதான் இருந்தது அடுத்தது என்ன சொல் தோன்றியதிலிருந்து தோன்றியதா தோன்றியதா வெங்காயம் வெங்காயத்தை இதுதான் உபரிஷத்துல பண்ணிருக்கோம் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் இதெல்லாம் பத்தி நிறைய விசாரம் மாண்டூக்கிய உபரிஷத்துல பண்ணிருக்கும் இங்கே உபனிஷத்து என்ன சொல்லுகிறது உபனிஷத்து முதல்ல என்ன சொல்லிடுத்து சதேவ சோமேதா இவர் சொல்றார் யாரு உத்தாலகர் சொல்றார் சத்து தான்ப்பா இருந்ததுன்னு சொல்றார் இரண்டற்ற ஒன்றேயான சத்து மட்டுமே படைப்பிற்கு முன்பு இருந்தது முடிச்சுட்டார் அவர் யோசிக்க பண்ற நம்மளை சிந்திக்க தூண்ற இன்னொரு மந்திர உபனிஷத்து சொல்றது அசத்வா இதோவை சத ஜாயதா இது தைத்திரிய உபனிஷத் ஒரு மந்திரம் அசத்வா இத மக்ர ஆசித் இது முன்பு இல்லாமல் இருந்தது இங்க உபனிஷத் என்ன சொல்ற முன்பு இருப்பாக மட்டுமே இருந்தது இப்பொழுது பொருள்களோடு நாம ரூபத்தோடு சேர்ந்து பொருள்களாக காட்சி அளிக்கிறது அப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் அசத்து தான் இருந்தது முன்னால இது இல்லவே இல்லை நான் இன்னொரு கருத்து காலையில் வகுப்புல சொன்னேன் ஞாபகம் வச்சுங்கோ அப்ப இந்த ஒரு மண்ணு பாத்திர உதாரணங்களை சொல்ற போது இப்ப இந்த பெயரும் வடிவமும் எங்கே இருந்து வந்தது மண் இருந்தது மண்ணிலிருந்து பொருள் உண்டாச்சு அந்த வடிவமும் பெயரும் வந்தது இந்த பெயரும் வடிவமும் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டா எங்கிருந்தும் தோன்றல இங்கிருந்துதான் தோன்றியது இங்கிருந்தான் இது இந்த மண்ணிலிருந்துதான் தோன்றியது மண்ணுல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா மண்ணில வந்து தோன்றாத நிலையில் வடிவமும் பெயரும் இருந்ததுன்னு சொன்னாத நிலையில் வடிவமும் பெயரும் இருந்தது இப்பொழுது தோன்றிய நிலையில் காணப்படுகிறது அப்படி சொன்னோம் அதனால இங்க என்னன்னு நினைக்கிறாங்க இவங்கன்னா அதுக்கு முன்னால அந்த வடிவமும் பெயரும் இல்ல காரண ரூபம் காரணாவஸ்தாங்கள் காரணாவ காரணாவஸ்தீஜ ரூபமா இருக்கு காரியாவஸ்தூபமா இருக்கு என்னவா இருந்ததுன்னா இந்த ஜகத்து சத்துல காரணாவஸ்து இப்ப காரியாவஸ்தைக்கு வந்திருக்கு காரணாவஸ்தையும் காரியாவஸ்தையும் அவஸ்தாபேதம் வஸ்து பேதம் இல்லைன்னு சொல்லி இருக்கேன் பாரு அவஸ்தா பேதம் தோன்றுவதற்கு முன்பு காரண நிலை தோன்றியதற்கு பிறகு காரிய நிலை காரிய நிலையிலும் காரண நிலையிலும் பொருள் மாறவில்லை நிலை மாறியிருக்கு காரணத்துல இருக்கிற பொருள் எது காரியத்தில் இருக்கிற பொருள் எதுனா காரியில இருக்கிற பொருளும் காரணத்துல இருக்கிற பொருளும் ஒன்றே ஆனா நிலையில தான் மாற்றம் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்களா சில பேர் இந்த படைப்புக்கு முன்பு இந்த நாம ரூபங்கள் இல்லவே இல்லை இந்த நாம ரூபங்களை நம்ம என்ன சொல்றோம் இல்லவே இல்லைன்னு சொல்லலை அது காரண நிலையில் இருந்தது காரிய நிலைக்கு வந்திருக்கிறது சாஸ்திரத்திலேயே சத்து அசத்துக்கு இன்னொரு லட்சணம் என்னன்னா சத்துனா இது இன்னொரு அர்த்தம் இல்ல சத்தையே பிரிக்க நித்தியசத்து அனித்தியசத்து இப்படி எல்லாம் பிரிக்கணும் நீங்க சத்துன்னு சொன்னாலே நிறைய சத்தியம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் பாரமார்த்திக சத்தியம் வியாபகாரிக சத்தியம் பிராத்திபாசிக சத்தியம் அப்படி ஒரு சப்தம் இருக்கு அந்த சப்தத்தை எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் தலை ஒரு மாதிரி ஆயிடும் பாரமார்த்திக சத்தியம்னா என்ன வியாபகாரிக சத்தியம்னா என்ன பிராத்திபாசிக சத்தியம்னா என்ன இடையில நான் இதை சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கா பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது மாறவே மாற எப்பவும் இருக்கும் அது தோற்றத்துக்கு புத்தினால மாத்திரம்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதை அனுபவிக்கிற பொருளாவே இருக்க பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது அது எப்பொழுதும் மாறாமல் இருக்கிற ஒரு சத்தியம் வியாபகாரிக சத்தியம்னா தோற்றத்துக்கு வந்திருக்கிற காரிய ரூபமா இருக்கிறது பிராத்திபாசிக்கம்னு சொன்னா நம்ம வந்து கற்பிக்கிறது இப்போ வீடே விவகாரமே எல்லாத்துலையுமே ஒரு ஒருத்தர் பேர்லையும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு கற்பனை இப்ப நீங்க இருக்கீங்கிறது ஒரு விஷயம் ஆனா உங்களை நான் ஒரு மாதிரி நினைக்கிறேன்னு பாருங்க அது என்னது நீங்க ஒரு மாதிரி நினைக்கிறேன் நீங்க என்ன ஒரு மாதிரி நினைக்கிறீங்க ஆனா அவன் ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னது ஒரே ஆளை பத்தி பத்து பேர் பத்து விதமா சொன்னா எது கரெக்டு பத்து பேர் பத்து விதமா சொன்னா அவங்கவங்க கோணத்தில் அதாவது அவங்க அவங்களுக்கு சரி ஆனா உண்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா அதுக்கு பேர் தான் பிராத்திபாசிக சத்தியம் இப்போ கனவெல்லாம் வந்து இப்போ என்னுடைய கனவு எனக்கு உண்மை உங்களுக்கு உண்மை கிடையாது அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் அதுக்கு பிராத்திபாசிக சத்தியம்னு பேர் எல்லாருக்கும் பொதுவான உண்மை ஒருவருக்கு மட்டும் உண்மை பொதுவான உண்மைக்கு பேர் என்ன வியாபகாரிக சத்தியம் உண்மையான உண்மைக்கு பேர் என்ன பாரமார்த்திக சத்தியம் ஒருத்தருக்கு மாத்திரம் உண்மை இன்னொருத்தருக்கு அது உண்மையா இல்லைன்னா அது என்னதுன்னா அது கயிறை பாம்பா பார்க்கறது பிராத்திபாசிக சத்தியம் கயிறை கயிரா பார்க்கறது வியாபகாரிக சத்தியம் கயிறை பிரம்மமா பார்க்கறது அவ்வளோதான் புரிஞ்சா போறோம் இது இது இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவானு இதே முடிச்சுட்டு பரம்பொருளா பார்த்தா அது பாரமார்த்திக சத்தியம் கயிறை கயிறா பார்த்தா வியாபகாரிக சத்தியம் கயிற பாம்பா பார்த்தா பிராத்திபாசிக சத்தியம் இப்படி சத்தியம் மூணு வகை பெறுது சத்தியத்தை வந்து மூணு வகை அந்த நேரத்துக்கு உண்மை அப்புறம் பார்த்தா அது இல்லவே இல்லை அப்புறம் ரொம்ப ஆழமாக பார்த்தோமானா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பாரமார்த்திக சத்தியத்தை பத்தி படிக்கிறோமா வியாவகாரிக சத்தியத்தை படிக்கிறோமா பாரமார்த்திக சத்தியத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம் எதில் படிக்கிறோம் வியாபகாரிக சத்தியத்தில் வியாபிச்சிருக்கிற பாரமார்த்திக சத்தியத்தை படிக்கிறோம் அதைத்தான் விசாரம் பண்ணோம் வியாபாரிக சத்ய அதில் வேற நம்ம வேற கற்பனை பண்ணிட்டு இருக்கிற பிராதிபாசிக சத்தியம் வேற அப்போ இதுவே சம்சாரம் சம்சாரத்தில் ஒரு சம்சாரம் துவைத்தம் சத்தியம் சம்சாரம் அதில் வந்து ஒரு குணங்களையும் தோஷங்களையும் நினைக்கிறோம் பாருங்கள் இந்த குணமெல்லாம் சத்தியம் தோஷமெல்லாம் சத்தியம் ஒருத்தருடைய நல்லதும் சத்தியம் நினை நினைக்கிறோம் குண தோஷங்களையும் உண்மைன்னு நினைக்கிறோம் ஒருத்தருடைய குணதோஷங்களை சத்தியம் நினைக்கிறது ஒரு சம்சாரம் அவன் இருக்கான்னு நினைக்கிறது ஒரு சம்சாரம் ஒரு எனக்கு வேறாக ஒருவன் இருக்கிறான் என்று நினைப்பது வியாபாரிக சத்தியம் அவனுடைய குணதோஷங்களை எல்லாம் உண்மை என்று நினைப்பது பிராத்திபாசிக சத்தியம் வியாபாரிகம் கூட தப்பு இல்லை ஆனா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றதுனால அத பிராத்திபாசிகம்னு சொல்றேன் அப்போ அசதேவ இதே ஆசை ஒரு குறுப்பு என்ன சொல்றதான் இல்ல இல்ல அசத்து தான் இருந்தது அப்படின்னு சொல்லுகிறது அசத்திலையும் வந்து என்னது இதுக்குதான் இன்னொரு விஷயம் சொல்ல போனேன் விட்டு போயிடுது அதாவது அசத்துனா என்ன அர்த்தம் காரண நிலை ஒண்ணு பாரமார்த்திக சத்து வியாபக சத்து அப்புறம் அசத்துன்னு ஒண்ணு சொல்றோமே அசத்துன்னு சொன்னா காரணாவஸ்து அசத்துன்னு பேர் ரொம்ப குழப்பமா இருக்கோ காலையில அசத்துன்னு ஒண்ணு சொன்னேன் அத்தியந்த அசத்துன்னு ஒண்ணு சொன்னேன் முயல் கொம்பு காலை வைப்புல சொன்னேன் முயல் கொம்பு அந்த மாதிரி சொன்னே அந்த அர்த்தம் அது சத்துமல்ல அசத்துமல்ல அப்படின்னு கீதையில வருது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அந்த மெய்பொருள் காரணமும் இல்லை காரியமும் இல்லைன்னு அர்த்தம் காரணம் காரியம் அந்த காரியல சத் என்றால் காரியம் அசத் என்றால் காரணம் ஆகையினால் அது சத்துமல்ல அசத்துமல்ல அர்த்தம் அது காரண காரியம் அல்ல ஆனா எனது பாரமார்த்திக சத்து பாரமார்த்திக சத்து சதசத்துக்கு விலட்சணமான சத்து சதசத் விலகணும் இவங்க என்ன சொல்றாங்க இந்த தோற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னால இந்த நாம ரூபங்கள் எல்லாம் என்னவா இருந்ததுன்னா அசத்தா இல்லாமலே இருந்ததுன்னு அசத்துனா காரணம் சொல்லல இல்லவே இல்ல திடீர்னு வந்திருக்குங்கிறான் அப்படி சொல்லி அது என்னது அங்கு இரண்டற்ற ஒன்றா இருந்துதான் ஏக்கமேவ அத்விதீயம் தஸ்மாத்து அசத்தா சச்சாயத அந்த அசத்துல சத்து வந்தது அசத்தில் இருந்து சத்து வந்தது இந்த மந்திரத்தை இப்படி புரிஞ்சுங்க அவர் என்ன சொல்றார் ஹே சௌம்ய ஸ்வேதகேது இந்த சிருஷ்டி இந்த காரியம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு கேவல சத்தாவா மாத்திரம்தான் இருந்தது இரண்டற்ற அத்வைத்த ஸ்வரூபமாக தான் அது இருந்தது அப்படின்னு இவர் சொன்னார் ஏ கே இன்னொருத்தருடைய கருத்தை சொன்னார் அதை சொல்லிட்டு போயிட்டு நமக்கு தோணும் அவனுக்கு தெளிவு ஏற்படணும் அதை வச்சு நமக்கும் தெளிவு ஏற்படணுங்கிறதுக்காக ஒரு குழப்பம் குழப்பை வைக்கிறார் அது நானும் சேர்ந்து குழப்பிருக்கேன் விஷய இந்த விஷயத்தில் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா இது அசத்தாத்தான் இருந்தது அந்த அசத்திலிருந்து சத்து வந்ததுன்னு சொல்லுகிறார் சத் ஜாயத்த இது பத்தி சங்கராச்சாரியர் பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா விளக்கம் எழுதிண்டே பொறர் இத நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து தர்க்காஸ்திரம் தெரியணும் தர்க்காஸ்திரம் தெரியாம இத பத்தி நமக்கு விசாரம் பண்றது ரொம்ப கடினம் அப்ப இதை விசாரம் பண்ணணும்னா தர்க்கசாஸ்திரம் படி சஸ்தாஸ்திரத்தினுடைய சாரம் உங்களுக்கு புரியணும் வேதாந்த சாஸ்திரத்துக்கும் தர்க்கசாஸ்திரத்துக்கும் உள்ள விஷயங்கள்னா இங்கே விசாரம் பண்ணப்படுகிறது அதனால தான் என்ன சொல்கிறாங்க வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் தர்க்கம் படிக்கிறது அதனால சன்னியாசிக்கு மூணு சாஸ்திரம் தெரியணும்பாங்க சன்னியாசின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சன்னியாசி சன்னியாசிக்கு மூணு சாஸ்திரம் தெரியணும் ஒன்று கிராமர் தெரியணும் பதசாஸ்திரம் இன்னொன்று வாக்கிய சாஸ்திரம் விச்சாரம் எப்படி பண்ணணும்னு தெரியணும் அது பேர் மீமாசா சாஸ்திரம்னு பேர் பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் அப்புறம் பிரமாணசாஸ்திரம் பிரமாண சாஸ்திரத்துக்கு தான் இன்னொரு பேர் தர்க்கசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம்னா லாஜிக் நிறைய தர்க்கபூர்வமாக சிந்தி தர்க்கம்னு சொன்னால் நீங்கள் ஏதோ இது வாதம்னு நினச்சிக்காய்ங்க வாதத்துக்கு தர்க்கம் தேவை அதனால வாதத்தையே தர்க்கம்னு நினச்சு விட்டாங்க தர்க்கம் தெரியாமல் வாதம் பண்ண முடியாது ஆனால் வாதத்தையே தர்க்கம்னு போட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தர்க்கம் விட்டு பாடாம சமய குதர்க்கம் விட்டுன்னு பாட்டுலாம் பாடுறோம் அதில் தர்க்கம் தெரியாமல் வாதம் பண்ண முடியாது ஒருத்தர்கிட்ட ஆர்கியூ பண்ணணும்னா நமக்கு தர்க்கசாஸ்திரம் தெரிஞ்சுருக்கணும் இல்லாட்டி ஆர்கியூ பண்ண முடியாது ஆக விவாதத்திற்கு தர்க்கசாஸ்திர ஜானம் அவசியம் ஒரு சந்நியாசி வேதாந்தம் படிக்கணும்னா அவருக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும் மீமாசா சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் தர்க்கசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் அப்பத்தான் அர்த்தத்தை அவரை புரிஞ்சுக்க முடியும் ஆகவே பதவாக்கிய பிரமாண சாஸ்திரஜா அப்படி சொல்லுவாங்க சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் ஒரு யோக்கியத்தை அதுவேற விஷயம் ஆனா நீங்க டீப்பா படிச்சு நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த மூணு சாஸ்திரத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது படிச்ச ஆகணும் அதனால தான் சொல்றாங்க சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாம் மோக் அடையறத்துக்கான ஞானத்துக்குள்ள தகுதிகள் ஆனா இன்னும் சில தகுதிகள்லாம் இருக்குன்னு விவேக சூடாமணி சொல்றாரு முதல்ல மனப்பாடமா இருக்கணுமா முதல்ல மனப்பாடமா இருக்கணும் ஏதாவது மனபாடமா இருக்கா நமக்கு டெக்ஸ்ட் மனப்பாடமா இருக்கணுமா அப்புறம் அது பதசாஸ்திரம் இதெல்லாம் தெரியணும் மேதாவி புருஷோ வித்வான் ஊகாபோஹ விச்சனா அதிகாரி ஆத்ம வித்யாயாம் வருவாங்க அதிகாரி ஆத்ம வித்யாயாம் உத்த லட்சண லட்சிதா இதெல்லாம் தகுதியம் சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது ஒரு தகுதி ஆனால் இதுவும் ஒரு தகுதியாக சொல்லப்பட்டிருக்கு ஆகல இந்த மந்திரம் வர்க்கசாஸ்திரத்தை மனதிலே கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து இதை மீண்டும் அடுத்த வகுப்பில் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இறைவன் திருவருள் புரியட்டும் என்று சொல்லி வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்தேகாய தஷிணாமூர்த்தயே நமர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ரி ஓம் ஆகுநாமி